तापत्रय ம் சிந்த விோத்தியேதவே தாத்ய விநாசாயசுகீனோ நமோ நம கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம ஸ்ரீமத் பாகவதத்தில் பதினோராவது ஸ்கந்தத்தை படிக்கணுங்கிறதுக்காக வேண்டி சில தியான ஸ்லோகங்களை நான் வருஷப்படுத்தி சொல்லிகிட்டுருக்கேன் அதில் இது கடைசியாக சொல்லக்கூடிய தியான ஸ்லோகத்தினுடைய கடைசி போர்ஷன் பல இன்னும் பல ஸ்லோகங்களே சில பேர் சொல்லுகிறார்கள் ஆனால் நான் இந்த ஸ்லோகத்தோடு தியான ஸ்லோக விஷயங்களை நிறைவு செய்து கொள்ளப் போகிறேன் இந்த ஸ்லோகம் ரொம்ப எளிமையான ஸ்லோகம் நமஹா நமஸ்காரம்னு சொல்கிறது யாருக்கு கிருஷ்ணாய கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் கருப்பு உள்ளத்தை பண்படுத்துபவன் சச்சிதானந்த ஸ்வரூபம் கலப்பையாக காட்சியளிப்பவன் இப்படியெல்லாம் பல அர்த்தங்கள் கிருஷ்ணனுங்கிற சப்தத்துக்கு இருக்குது அப்பேற்பட்ட கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் வாசுதேவாய வசுதேவனுடைய புத்திரனுக்குன்னு ஒரு அர்த்தம் அனைத்து உடல்களிலும் வாழ்கின்ற உயிர்களுடைய உள்ளங்களில் வசிப்பவன் ஒரு அர்த்தம் சில மதப்படி உயிர்களில் உறைபவன் அப்படின்னு அர்த்தம் ஆக வாசுதேவாய நமஹா தேவகி நந்தனாயச்ச ரொம்ப எளிமையாக புரியக்கூடியது தன்னுடைய தாய் தேவகிக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருப்பவன் கிருஷ்ணனுடைய சரித்திரத்தில் தன்னுடைய தாய்க்கு ஆனந்தத்தை கொடுத்தவன் என்று நம்ம பார்க்குறோம் ஆக தேவகி நந்தனாயச்ச அது மாத்திரமில்லை நந்தகோப குமாராய ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிருவில் சென்று ஒருத்தி மகனாய் வளர்ந்து அப்படின்னு ஆண்டாள் பாடுகிறாள் இல்லையா இப்போ நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் குமாரனாக இருந்தார் இப்போ நந்தகோப குமாராய பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் வளர்த்தெடுத்த தாய் தந்தைக்கும் நன்மை செய்த கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம் அது மாத்திரம் கோவிந்தாய நமோ நமஹா கோவிந்தன் அப்படின்னு சொன்னால் கோன்னா வேதங்கள் விந்தன்னா அடையப்படுபவன் வேதங்களால் அறியப்படுபவன் வேதங்களின் வாயிலாக அறிந்து கொள்ளப்படுபவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்புறம் கோன்னா உயிர்கள்னு அர்த்தம் விந்தகன்னா அடையிறதுன்னு அர்த்தம் உயிர்களால் அடையப்படுபவன் ஆனந்தமூர்த்தியானவன் இறைவன் உயிர்களெல்லாம் ஆனந்தமாகிய இறைவனையே நாடுகின்றன என்பதால் அவனுக்கு கோவிந்தன் என்று பெயர் இப்பேற்பட்ட நாமங்களையெல்லாம் சொல்லி அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறோம் கிருஷ்ணாய நமஹா வாசுதேவாய நமஹா தேவகி நந்தனாய நமஹா நந்தகோபகுமாராய நமஹா கோவிந்தாய நமஹா நமோ நமஹா நமஸ்காரம் நமஸ்காரம்னு சொல்லி இந்த தியான ஸ்லோகத்தை இந்தளவில் நான் பூர்த்தி பண்ணுறேன் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீநந்தாய கோவிந்தாய நமோ நம எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனுமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத்